சத்குருஸ்வாமிகி ஜெய் குரு கிருப்பையார் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அந்த சமத்த கோபாக்கியானத்தில் கடைசியாக நிறுத்தினது அந்த பிரா அதாவது பிரத்யபிக்யம் பிரச்சபிக்ஞான் சொல்லப்பட்டது வேதாந்த விஷயத்துல இது ஒரு ஜார்கன் புத்தியோகம் தராம்யாம்னு பகவான் கீதையில சொல்றான் இந்த கஜேந்திர மோக்ஷத்துல பார்த்தா ஆயிரம் வருஷம் சண்டை போட்டது தத்திர புத்தி அபத்திய அவபத்தியத அவபத்தியதன்னு வரும் அப்போ ஆயிரம் வருஷம் சண்டை முதலியோட சண்டை போட்டு ரெண்டும் சாகவும் மாட்டேங்கிறது ரெண்டும் வந்து ஆகாரம் இல்லை விவகாரம் இல்லை ஒன்றும் இல்லை ரெண்டும் சண்டை போட்டுக்கு எப்படி ஒரு பக்கம் முதல்ல இழுக்கா இன்னொரு பக்கம் யானை இழுக்க நடந்துட்டே இருக்கு ஆயிரம் வருஷம் சொல்றாரு சுக்கப்பிரமணி சொன்ன விஷயம் ஏற்கனவே பார்த்து தான் எட்டாவது ஸ்தனத்தில் கஞ்சா மாவட்டத்தை அப்புறம் அப்போ புத்தி அதுக்கு அன்பா பாத்தியாத அப்போ அவனுடைய கிருப்பையால் நடக்குது அப்போ எப்படி வருது அவன் தான் கொடுக்குறான் புத்தி யோகம் தராமான் கண்ணன் சொல்றது கீதையில அந்த மாதிரி பிரத்யபிக்கான் இதுல சொல்வது அந்த லக்ஷாமர்த்தி ஸ்தோத்திரத்துல கொடுக்குறது குரு ஆக நமக்கு வந்து பிர பிரிருத்தியாக இருக்கக்கூடிய அந்த சக்தியான மகாதேவியான பர பராசக்தியோ அல்லது அந்த ஈஸ்வரனோ இல்லை ஞானானந்த நம்ம சுவாமியும் தான் குருவும் கொடுத்தாதான் புத்தி அப்பப்போ கொடுத்தாதான் நடக்கும் அவர் தான் கொடுக்குறார் அவர் அப்படி அந்த ஜாம்பவானுக்கு மூணு யுகத்தில் இருக்கார் அவர் அப்படி இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய கொட்டாவிலேருந்து வந்தவர் அப்படி இருக்கிறவருக்கு வந்து எப்படி தெரிஞ்சது நீங்கள் தான் என்னோட இருபத்தெட்டு நாள் சண்டை போட்டவது முட்டிக்கு முட்டி தட்டி எல்லாம் உடஞ்சு போகிறாப்புல ஆகிடுச்சேன் சக்தி போயிடுத்து ஸ்டெமினா போயிடுச்சேன் சக்தி போயிடுத்து தேஜஸ் போயிடுது அப்போது நம்மளோட சண்டை போட்டவர் இவ்வளோ தூரம் எப்படி இருக்கணும் யார் அப்போ நீங்கள் வந்து சமஸ்திராணிகள்டையும் பிராணனாக இருக்கிறது சமத்த பிராணிகளுக்கு இந்திய சக்தியாக இருக்கு அடியா இந்திரிய சக்தினா கண் ராத்திரி கண்ணு தெரியாத போயிடணும் அப்போ அப்போ கண்ணு தெரியலை காது கேட்கல அப்போ இந்திரிய சக்தி குறைஞ்சிட்டே வருது கரண சக்தி சரீர சக்தி இந்த ஸ்டெமினா எல்லாம் அவர் இதெல்லாம் ரட்சிக்கக்கூடிய அவர் தான் எல்லாவற்றுக்கும் நிமித்த காரணம் எது அவர் எல்லாவற்றையும் உபாதான காரணம் இது அவர் தான் சமஹர்த்தாக்காரன் அவர் தான் அப்பா செல்யாத்தி அவத்தி ஹந்திச்சானா அப்பப்போ ரொல்லையா அப்போ சிரிட்டு சம்பாரம் பண்ணக்கூடிய அந்த பரமாத்மா பகவான் அவர்தான் நான் நினைக்கிறேன்னு புத்தியை கொடுத்தான் எப்படி கஜேந்திரனை கொடுத்தாரோ அப்படி இந்த கரடி ராஜனான ஜாம்பவாருக்கு கொடுத்தார் அப்படி தான் நமக்கு வந்து இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்தரை சொல்கிறார் எல்லாத்துலையும் நம்ம வருது அப்போ அப்படி கொடுப்பது அவர் தான் அப்போது சொன்ன அப்படியே நம்ம சொல்லிகிட்டே வரும்போது ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சிருக்கோம் வரவே வராது என்ன பண்ணாலும் வராது அது ஓடிட்டு ரெக்கார்ட் ஓடிட்டே இருக்கணும் அறுபடாமல் சொல்லணும் மறந்து போகணும் சில நேரத்தில் சில விஷயங்கள் எதிர்பார்க்காம எப்போ சின்ன வயசுல கேட்டது பட்டுன்னு வரும் நிஜமாவே நானும் யோசிச்சு பார்த்துருக்கேன் எப்படி அது வந்து ஞாபகப்படுத்தினே வரல சின்ன வயசுல கேட்ட பட்டுன்னு ஏதோ ஒரு ட்ரிக்கர் ட்ரிகர் ஆகும் ஒரு வார்த்தை பார்த்தோன்னா ட்ரிகர் ஆகும் அப்படின்ற விஷயத்து அது எல்லாம் அவருடைய கிருப்பை குரு கிருப்பை வந்தேமே கிடையாது அப்படி அவனுக்கு ஞாபகப்படுத்தினான் கண்ணன் அன்றை நான் கண்ட அந்த ராமனுங்கிற ஞாபகப்படுத்தாமல் பண்ணால் விவரமான அர்த்தம் சொல்லலை இப்போ பார்ப்போம் இருபத்தி ஒன்றுலேருந்து இதுவரைக்கும் அந்த ரத்னம் பொங்கப்பட்டிருக்கு குழந்தையினுடைய விளையாட்டு பொருளாக அங்கே இருக்கிறத பார்த்த கண்ணன் அதை எடுக்கிறதுக்காக குழந்தை பக்கத்தில் நிற்கிற போது அதை இதுவரைக்கும் புதுசாக ஒரு மனுஷனை பார்க்காத அந்த குழந்தையினுடைய தாத்தி சேடி ஒரு தாசி மாதிரி ஒரு இது மாதிரி அதை வந்து தாத்தின்னு சொல்லுவார் அப்படிப்பட்ட ஜாதி அவன் பயந்து கத்தினான் குழந்தை பார்த்துக்கிறான அந்த வீழ் கிரீச்சின்னு குரலை கேட்டதனே பலசாலைகளில் திறந்தவர் அப்படிப்பட்ட ஜாம்பான் கோபத்தோடு வந்தார் அப்போ வந்த உடனே கிருஷ்ணனுடைய பெருமை யாரு தெரியாது சாதாரண மனுஷன் நினைக்கிறான் அதுதான் சாதாரண மனுஷனால் தான் இன்னும் வேஷம் போதாவது நடிக்கிறான் நினச்சி கோபம் கொண்டும் தன்னுடைய தெய்வமான ராமர் தான் அவருக்கு தெய்வம் அப்படி அவர் தான் ராமர் தான் இப்போ கிருஷ்ணனாக பகவானோடு சண்டை போட்டது சண்டை போடுறபோது ஏற்கனவே சொன்ன கழுகு கழுகு பருந்து இதெல்லாம் இருக்கு இல்லையா நல்லா உயரத்தில் ரொம்ப உயரத்தை பறக்கணும் மாம்சம் அதனுடைய ஆகாரம் ஒரு பைச்சித்திரம் பகவத சிருஷ்டியை பார்த்தாலே அந்த தத்துவங்கள் தெரிஞ்சு எல்லாத்தையும் பார்த்துனாலே அங்கேயே வந்து ஓரளவு ஞானம் இருந்தால் அது அப்படியே பார்க்கலாம் ஞானம் வந்து எல்லாவற்றிலும் அந்த பிரகிருத்தியினுடைய விளையாட்டை பார்க்கணும் பிரகிருத்தியை வந்து எதனுடைய இதில் இருக்கு அந்த பகவானுடைய சாநித்தியத்தில் இருக்கு அந்த சாநிதியத்தில் அப்போ ஒரு பகவானில் போய் ரொம்ப லயமாக இவ்வளோ இருப்பா ரெண்டாவது வம்பு பண்ணுற சீக்கிரம் கழிச்சிவிடு நான் யாசையான சாகுத்தியம் இன்னா தைரியன ஜீவனம் மிகமையாக கிருஷ்ணா கிருபையா கிருஷ்ணா பார் முக்தி மாச்சரிக்கிறான்னு சொல்கிறாப்பது அப்படி பறவைகள் கண்ட போடுது ஒரு பறவைட்டைன்னு ஒரு பிடிங்கி எடுத்துன்னு போடுது ஆகாரத்து அப்படி சொல்லுது பின்னாலையும் எதுவும் மகாராஜா வந்து அவதூத்த கீ மூலமாக சொல்லப்பட்ட ஒரு அவதூத்த கீதையில் இந்த பக்ஷி ஒரு குருவாக சொல்லப்பட்டது காமிக்கிருக்கிறது அப்படி அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி கழுகளை ஒன்றா ஒன்றை தாக்கிட்டு இருக்கும் அப்படி இவர்கள் ரெண்டு பேரும் ஆயுதங்களாலையும் கல்லுகளாலையும் மரங்களாலையும் கைகளாலையும் இப்படி பெரிய கொடிய யுத்தம் நடக்குது செய்தார்கள் பெரிய யுத்தம் பண்ணணும் கடும் போர் நடக்கணும் இருபத்தெட்டு நாள் நடக்கிறது ராத்திரி பகல் இல்லாமல் ஓயாமல் ஒழியாமல் ரெண்டு பேரும் கை முஷ்டியால் கடைசியில் இடி மாறி பயங்கரமாக தாக்கிக் கொண்டார் கிருஷ்ணனுக்கும் அவர் வயசானவர் ஜாம்பவான் கிருஷ்ணன் இள வயசு அப்போ கிருஷ்ணனுடைய முட்டி தாங்கால முட்டுகளும் அந்தந்த முட்டுகள் இருக்கு ஏன் மூட்டுகளும் இது இருக்கு முழங்கால் மூட்டு முழங்கை மூட்டு அப்படி இருக்கக்கூடிய மூட்டுகளும் எலும்புகளும் எல்லாம் நொறுங்கி போடுத்தும் உடல் சரீரத்துல வேத்து விறுவற்கும் சக்தி குறைஞ்சிருக்கும் ஸ்டெமினா போயிருக்கும் சக்தி இல்லை ஜாம்பகான் ஆச்சரியப்பட்டு கிருஷ்ணன் ஆமா எல்லாரும் ஜீவராசிகள்ட்டையும் அந்தர்ாம சைத்தன்யமாக மனசு வலிமை கொடுக்கக்கூடியது இந்திரியங்களுடைய வலிமை கொடுக்கக்கூடியது சரீர வலிமை கொடுக்கூடிய எல்லாமே நீங்க தான் எப்ப தெரியும்னா வயசான பிறந்தோம் அப்ப சொன்னா தெரியாது வயதான காலத்தில் தெரியும் எல்லாம் குறையற போது தெரியும் எல்லா ஜீவராஜுகளுக்கும் நீங்க தான் உயிரா இருக்கு மனசு வலிமை மனசுக்கு திடமா இருக்கிறது இந்திரியங்களுடைய தேஜஸ் வலிமை சரீரத்துடைய வலிமை எல்லாம் நீங்க நீங்க தான் எல்லாவற்றையும் ரட்சிக்கக்கூடிய புராதன புருஷன் புராத புருஷன் சாதாரண புருஷனாங்கிறது தான் புராதன புருஷன் நிமித்த காரணம் நீங்க தான் புராதான காரணம் எங்க பார்த்தோம் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு முதல்ஸ்தங்கம் முதலியாயம் முதல் க்ளோகத்துலேருந்து அப்போ சம்ஹாரம் பண்ணக்கூடியது நீங்க தான் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அப்படி சொன்னார் மேல இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல மூலத்தை சேவிப்போம் தொம்பை விசுஜாம் சிரேஷ்டா சிறிஜானாப் எச்சம் எச்ச சத்து காலஹா கிரைதா பர ஆத்மா தனாத்மனாம் தொங்கி விசுஜாம் சிரேஷ்டா சிறான சத்தியம் கால கலயத்தமி ஆமாத்மனேஷத்து உத்ரித்த ஓஷகாட்சமோ வர்மா திசத்தை க்ஷுநகிரிமிலோ சேத்து கிருத்தம் உஜ்ஜித்தலா ரசிபுவி பேத்துரி பேத்துரி சாஷு க்ஷா எஷத்து உத்ஷாட்சமோ விஷத்து க்ஷு நிதிமிலோ சேத்துச உஜிதலா ரசிராம் ரிஷு க்ஷதா பேத்து ரிஷு க்ஷா விஜாரவிஞ் லட்சராஜான அச்சுதான் வியகார மாராஜான் தேவிக்கேஷு விஜாத்தானம் ரானம் அச்சுதா வியாரமாராஜா கவன் தேவி கேசுகா அவிமஷியரவிக்கணும் கிருப்பா பரஹ்ய பிரேமம் வீர அமிமியரவிஷா பணினா பரஹா பிரேமம் வீர மணித்தோரிஹப்பா வய விருஷேப்பிண்ணாத்மோ மணிநேத்தோரிஹ பிரிம் முதலிஷாபம் பிரமுசன்னாத்மனம் முனிநாமுனா முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் பருவணியும் மூலத்திசேபம் விட்ட இடத்துல இருந்து இருபத்தி ஏழு விஷ்வசா சிஷ்ட சிருஜியன கால கலாமீஷ பராத்மா தாத்ம விஷாம் சிஷ்ட சிருஜியன கால கலாமீஷ ஷத்து உலித்தேஷத்து உத்லித்தோஷக்கடட்சமோ குபித்தன வீசத்து வசத்து க்விதிரிங்கலோ சேத்து கையாஜா ரீராம் பதி உக்கலித்தருடகடக்மோட்சை வீசத்து கஷுத்தநோ சேத்து கிருத்த சுயசுலித்தலாம் இசு கஷதி பேத்து இசுக்ஷாவிஷுஷா இசுக்ஷத்தி விானம்ராராமரம்ாஜார மகாராஜ பகவீசுரம் விஞ்ஞான விஜயானம் ரராஜானுரம் யாஜார மகாராஜ பகவான் தேவீசுர அபிமியரவிஷா பணினா சங்கேணம் கிருப்பம் ஏகம்பீரிய அபன் பரே தம் கிருப்பா பயம் பிரேம மேகிருப்பா பரையம் மேகம் வீராம் மணித்தோரிகா வய விருப்பிலஜன் ஆமனோ மணிநே தோரி வய விருலம் மிஷாப்போ மணிநோ அப்போ ஜாம்பவானுக்கு புரிஞ்சுவிட்டு பகவான் அப்படின்னு புரிஞ்சு அப்போ நீங்கள் தான் லோக்கத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மா போன்றவர்களையும் சிருஷ்டித்தவர் விஷ்ணு சிருஜா அப்போ சிருஷ்டிக்க தகுந்தவர்களை மகதாதிகளான அதாவது இந்த தத்துவங்கள் மகத்து தத்துவம் அப்படிப்பட்ட தத்துவங்களுக்கும் உபாதான காரணம் எதுவோ அதுவும் இங்கே அதாவது ராமிட்டீரியல் மாதிரி ஆரம்ப விஷயம் நம்ம லோகத்தை சம்ஹாரம் பண்ணக்கூடிய கால மிருத்திகளுக்கும் ஈஸ்வரனான காலரூபி நீங்கிறான் ஆமாம் மிருத்திகளுக்கும் மிருத்தி வாய்க்கக்கூடிய காலரூப்பியாக ஈசன் ஈசனான காலரூபி நீங்கிறான் அப்படியே சமட்டி வெட்டி ரூபிகளான ஜீவாத்மாக்களும் அந்தரியாமின பரமாத்மா நீங்கிறான் அதுதான் அதே இந்த சமட்டி வெட்டி ரூபிக்கலாம தீவாத்மாக்களுக்கும் அந்தரியாமியக்கூடிய பரமாத்மா நீங்க தான் அப்படி எந்த ராமச்சந்திர மூர்த்தியா அப்படியும் கொஞ்சம் ஜொலித்து இருக்கக்கூடிய கோபத்தோட இருக்கக்கூடிய கண் பார்வையாக ஆமாம் சாப்ப மாலைய சோமித்ர சாகரம் சோழகான் மூணு நாள் பாவம் பட்டினியாக கடைக்காராக வரும் அது மாத்திரம் வாஸ்த்தோம் சீத்தையை சாப்பாடு இல்லை நம் மாம்சம் மது சேவதைன்னு சொல்கிறார் அவன் சரீரத்தில் இது வந்ததுன்னா சரீரத்தில் பூச்சிப்புழு எல்லாம் மேலே ஏறித்துனா கேரை பண்ணுறது இல்லைன்னு அப்படி இருக்கக்கூடியவர் வந்து மூணு நாள் பொறுமையாக இதில் இருக்கார் சேர்த்து சமுத்திரக்கரையில் பிராயோபவேஷம் மாதிரி அதாவது உண்ணாவிரதமாக இருக்கார் சமுதிரராஜன் வழி கொடுக்கலை சாதாரண தன்மையில் அவன் பார்த்துட்டான் அந்த மாதிரி கிருஷ்ணாவதில் சொன்னேன் இல்லையா இதை ரொம்ப அலுவலகத்த சொன்னே நான் அந்த நாற்பத்தி அஞ்சாவது தேதி முன்னாலே சொல்லுங்க அப்போ அங்கே கொண்டு வந்து நின்னே ஓடி வந்துட்டான் நான் சவுந்தரராஜன் ஆஹ் குருபுத்திரம் ஏகா இது குருபுத்திரனை பத்தி உடனே கேட்டவுடனே பயந்து போடனே கை காட்டி விட்டான் போட்டு கொடுத்துட்டான் பாஞ்ச தனியாக அசுரன்ட்டேன் அது மாதிரி இல்லை அப்போ சமுத்திரராஜன் சமுத்திரம் கோழை சேமின வில்லை கொடுந்து லக்மணன் கொடுக்க அம்ப தொடுத்த உடனே பிரம்மாஸ்திரத்தை போட்டார் இது தொடுத்துட்டார் அப்போ அந்த சமுத்திரம் வெளியில் அப்படி எல்லா அலங்காரங்களோட வெளியில் வந்து அவன் சாமானிய தர்மத்தை சொன்னான அது சாமானிய சாமானிய தர்மத்தை ஃபாலோ பண்ண ராவனுக்கு சாமானிய தர்மத்தை அவன் சொன்னான் போட்டு கொடுத்தான் அப்போ அந்த கலங்கி போயிருத்த சமுத்திரம் முதலைகளும் திமுன்களும் இருக்கக்கூடிய சமுத்திரம் வழிபட்டு வழிபட்டதுன்னா நலன் நீலன் நீலங்கிறவன் அக்னியினுடைய புத்திரன் நலன்கிறவன் விஸ்வகர்மாவுடைய புத்திரன் விஸ்வகர்மா இருக்கக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டு எந்த ஒரு கல் போட்டாலும் விளக்கும் நான் நான் தாங்கிறேன்னு சொன்னால் சமுத்திரம் அப்படி தாங்கினான் அதுக்கப்புறம் அது வந்து சமுத்திரத்தால் முழுகப்பட்டது அதி வழி கொடுத்தது சமுத்திரம் அப்புறம் தன்னுடைய இப்பவும் நல சேத்து ராம சேத்துன்னு சொல்லப்பட்டது அவருடைய கீர்த்தி ரூபம் அணை கட்டப்பட்டதோ அந்த பிரிட்ஜு கட்டப்பட்டதோ பிரிட்ஜு சேத்து கட்டப்பட்டதோ அப்புறம் லங்கா நகரத்துக்கு போய் பஸ்மம் பண்ணி எல்லா தன்னுடைய பானங்களால் ராட்சதர்கள்லாம் முடித்து தலைகள்லாம் கீழே வந்துடும் அப்படிப்பட்ட ராமச்சந்திரன் தான் நீங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்கிறேன் அப்போ இந்த மகாராஜன் இப்படி விஜான ரூபியான ஆத்மா மகாராஜன் கூப்பிடுறது பரீட்சித்த விஜான ரூபியான ஆத்மாவை தெரிந்து கொண்ட தன்னுடைய பக்தனும் கரடிகளுக்கு ராஜா இருக்க ராஜாவா இருக்கிற தாம்பவான ஒரு நாளும் குறைவில்லாத விட்டுவிடாத நழுவ விடாத அழிவில்லாத ஆறு குணங்கள் இருக்கு ஏதாவது ஞானம் பலம் கீர்த்தி பலம் ஐஸ்வர்யம் அப்படின்னு இருக்கக்கூடிய தாமரை கண்ணனான கிருஷ்ணன் மிகவும் கிருப்பையோட கஷேமத்தை செஞ்சேன் எப்படியும் கையாக தலைவு கொடுத்தும் பாவம் நிறைய அவர் வந்து சண்டை போட்டாச்சு அப்படி தலைவு கொடுத்தும் மேக மாதிரி முழங்கக்கூடிய வாக்கால கம்பீரமான வாக்கால பேசணும் இது வந்து முன்னால இந்த ராமாயணத்துல இந்த வாக்கியங்கள் பார்க்கல மற்ற புராணங்கள்ல எனக்கு அடியனுக்கு கண்ண படணும் அதாவது ஜாம்பவான் ராமருடைய சண்டை போடுற விதத்தை பார்த்து ஸ்லாகித்தாரனெல்லாம் யுத்தகாண்டத்தில் இருக்குவங்க உங்களோட சண்டை போடணும் அப்படிங்கிற அப்பில் விருப்பம் தெரிவித்த மாதிரி ஒரு ஸ்லோகம் அங்கேயும் பார்க்கலை கண் என் கண்ணுக்கு படலை புத்தி இல்லாதவன் கண்களுக்கு படலை ஆனால் யுத்த காண்டத்தில் இருக்கு ரா ராமர் போடக்கூடிய சண்டை போட்டதை ஸ்லாகித்தையும் ஆச்சரியப்பட்டு பார்த்ததை அது இருக்கு அது அது இருக்குது அதனால் அவரை பார்த்ததுனால சரி ஒரு சண்டை போட்டு இவருக்கு இவருக்கு ஒரு ஒரு அனுபவத்தை கொடுக்குறான்னு கண்ணன் கொடுத்துருக்கான்னு இந்த கிருஷ்ணாவதாரத்தில் ராமாவதாரத்தில் நடந்த ஞாபகத்தில் கிருஷ்ணாவதில் கொடுத்துருக்காரு ஏ கரடி ராஜனே இந்த சுமந்தக தான் எனக்கு அபவாதம் ஏற்படும் தப்பான அபவாதம் ஏற்படும் அதை அந்த ரத்ன மணிக்காக இந்த கோவைக்குள்ள நானும் மற்றவர்களும் வந்தோம் அப்படின்னு சொன்னார் வேறு ஒன்றும் இல்லை ஐயா வந்து ஜாம்பவதி கல்யாணம் பண்ணிக்கு போகிறார் இருந்தாலும் அவருக்கு வந்து விவரமான அர்த்தத்தில் பார்ப்போம் விவரமான அர்த்தம் அந்த எல்லா ஜீவர்களுக்கும் உசுராகவும் மனசு வலிமையும் இன்றைய வலிமையும் உடல் சரீர வலிமையும் எல்லாம் கொடுக்கக்கூடிய நீங்கள் தான் எல்லா நீங்க எல்லாவற்றையும் ரஷிக்கூடிய புராண போஷன் நிமித்த காரணம் நீங்கள் தான் உபாதான காரணம் நீங்கள் சம்ஹாரம் செய்யக்கூடிய ஈஸ்வரன் நீங்கள் தான் தான் லோகத்தை படைக்கக்கூடிய பிரம்மா போன்றவரை படைத்தவர் படைக்கப்பட்டவருடைய ஆதாரமாக சத்துன்னு இருக்கக்கூடிய தத்துவம் அதுதான் அது எப்பவும் இருக்கு நம்ம இப்போ எல்லாத்துக்கும் இப்போ சிருஷ்டி பண்ணியிருக்கார் அது வந்து அந்த மரு பிரளையம் முடிகிற வரைக்கும் அது மகா பிரளயம் வரைக்கும் அது இருக்கணுமே அதுக்கு ஆதாரம் சத்து சத்தியமான ஒத்துக்கும் சத்தியம் அவர் தான் ஆதாரம் தத்துவமாக இருக்காது அந்த உயிரினங்கள் அதாவது தீவ தீவராசிகள் அழிக்கக்கூடிய காலத்தில் கால மிருத்திகளுக்கெல்லாம் மூலகாரணமான காலப்பொருள் மிருத்திகளெல்லாம் மருத்துவ இருக்காது சமட்டினா ஒண்ணு சேர்ந்த கூட்டம் மேக்ரோ லெவல் எட்டினா மைக்ரோ லெவல் சமட்டி மேக்ரோ லெவல் எல்லாம் வெளியில எல்லாம் ஒன்னா சேர்ந்தது எட்டினா ஒரு சின்ன லெவலில் அப்படி சமட்டி வெட்டி ரூபமான எல்லா ஜீவாத்மங்களுக்கும் மூலமான பரமாத்மா நீங்க தான் எந்த ஸ்ரீராம ராமச்சந்திரமூர்த்தி கொஞ்சம் கோப்பம் கொண்டு அந்த சிவந்த கடை கண்களோட பார்த்து நடுங்கி போன சமுத்திரராஜன் சாப்பமான சௌமித்ர சாகரம் சௌக்ஷபிக்காங்க அப்படின்னு சொல்லி வெள்ளியில் பிரம்மாத்திரத்தை தொடுஞ்சுட்டார் அப்போது அது தங்கிட்ட இருக்கக்கூடிய ஆழ்ந்திருக்கக்கூடிய முதலைகள் திமிங்கலங்கள் பல ஜீவராசிகள்லாம் பயந்து அப்படி செதறி ஓடி அவர் வந்து தன்னுடைய சுயரூபத்தில் அப்படி தன்னை கடக்கிற போது தான் ராமனுக்கு தன்னை சாதாரண தர்மம் பேசுவாங்க அதை அந்த ராமாயணத்தை படிக்கிற நான் ரொம்ப ரசிப்பேன் அதை அதை படிக்கிற போதும் ரசித்து ரசித்து நான் வந்து சொல்லுவேன் அது எப்படி அது லேர்னிங் கருன்னு மே டெக்னிக் இருக்குது அதில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து நான் வந்து ரொம்ப ரசிப்பேன் அப்படி அதனால் நான் வந்து என்னுடைய சாமானியத்தில் இருப்பால் சாமானிய தர்மத்தை கடைபிடிக்கிற ராமட்ட சொல்லுவார் அப்புறம் அவர் வந்து இதை சமுத்திரத்தை கட்டுறதுக்கும் வழி கொடுக்குறேன்னு சொல்லி அப்புறம் நலனால் விஸ்வகர்மானுடைய புத்திரன நலனால் நான் அந்த சேத்து பாலம் கட்டப்பட்டது நல்ல சேத்துனா ராம சேத்துவாக அவருடைய ராமனுடைய புகழ் பரப்பக்கூடிய அளவு சேத்து கட்டப்பட்டது அது அவங்க யூஸ் பண்ணலை ஒன் டைம் யூஸ்னா அது அவரும் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணதெல்லாம் உபயோகப்படுத்தினதெல்லாம் வானரர்களுக்கு தான் உபயோகப்படுத்தினார் இப்போ ரெண்டே ரெண்டு பேர் தான் மனுஷர்கள் யார் ராமர் இருக்கணும் மற்றெல்லாம் வானரப்பினர் வானர்கள் யாரும் வானர்கள் தான் உபயோகப்படுத்தினார்கள் வேறு யாரும் உபயோகப்படுத்தலை அந்த சேத்து இப்போவும் கொடுக்க என்னன்னா சேர்த்து பார்க்கணும்னா அந்த தேவப்பட்டணம்னு சொல்லப்பட்ட அந்த இடத்துலேருந்து இது சே ராமேஸ்வரம் தனுஷ்கோட்டி தனுஷ்கோட்டி எண்டு இருக்கேன் இது ரெண்டு தான் அந்த அகலத்தினுடைய ஒரு ரெண்டு எண்டு பாயிண்ட் இது நடுவில் தான் அந்த பாலம் போயிருக்கு நீங்கள் வந்து ராமேஸ்வரம் கோவில் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அக்னி தீர்த்த ஸ்நானம் பண்ணாலே ராமசேத்துவில் ஸ்நானம் பண்ணதாக அர்த்தம் நான் அவ்வளோ தூரம் போய் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன் பித்திரகர்மா பண்ணுற போதும் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கேன் அதனால் தெரியும் அதனால அது வந்து மற்றவருக்கு சொல்லலாமே அதனால கண்ணை மூடின்னு நீங்கள் போனால் ராமேஸ்வரத்துல அந்த இருபத்தி தீர்த்தம் சொல்கிறது முன்னால் சமுத்திரமா இருக்கணும் அக்னி தீர்த்தத்தை அங்கே நீங்கள் ஸ்நானம் பண்ணால சேத்து பார்த்த மாதிரி இருக்கும் அதை மனசில் நினைச்சு நினச்சின்னு ஒரு ஒரு பண்ணா போகிறது தனுஷ்கோடிக்கு போகப்படாமல் பண்ணிட்டாங்க நான் போகிறபோதெல்லாம் அப்படியும் கட்டப்பட்டது லங்கை வந்து பஸ்மம் பண்ணப்பட்டது ராட்சசருடைய தலைகள்லாம் அம்பால் அறுக்கப்பட்டு ராவணாதிகள் ராவண கும்பகரண சமஸ்த பீஷனை கூட்டுடும் மற்ற ராட்சதர்கள்லாம் அறுக்கப்பட்டு தரையில் விழுந்துடும் அப்படியே அசுர பரத்த ராட்சதரெல்லாம் வரம் பண்ணி பண்ணு அப்படிப்பட்ட ராமன் நீங்கள் தான் நினைக்கிறேன் அப்படின்னு மகாராஜனே இப்படி உண்மை தெரிந்த பக்தரான அந்த கரடி அரசன் அவனை தேவிக்கு மைந்தரான சிந்தாமலை கண்ணான பகவான் கிருஷ்ணனுக்கு பக்கத்தை மங்களத்தை கொடுக்கக்கூடிய தன்னுடைய கைகளால் தடவி அது பிரம்மசம் பிரம்மசமுத்தரசம் அது பிரம்மசமுப்பரசம் வந்து ஆனால் பண்ணணும் அதுதான் கோபிகள் கேட்டார்கள் அது எல்லாருக்கும் கிடைத்தது அந்த போக்குளத்தில் அந்த போக்குளத்தில் விருந்தாவனத்தில் செடிகள் கொடிகள் கண்ணுக்குட்டிகள் ஆடு எரும மாடு அதெல்லாம் இப்போ வச்சிருக்காங்க பசுமாடுகள் சின்னவர்கள் பெரியவர்கள் கழவர்கள் பெண்கள் எல்லாருக்கும் அந்த பிரம்மசமுத்வரசம் கிடைத்தது அப்படி கைகளால் தடுவி கொடுத்து கிருப்பையோட மேகம் மாறி சத்தம் வரக்கூடிய கம்பீரமான குரலை சொல்றேன் கரடிகள் ராஜன இந்த மணி இருக்க அதுதான் தான் எம்போ எண்ணி மணியும் தான் தகராறு அது பிளாக் மணியாருந்தான் தகராறு அப்புறம் மணி இருக்க வைரம் அதுவும் தகராறு தான் இன்சிடெண்ட்லே ஒரு விஷயம் சொல்றேன் சம்பந்தம் இல்லாத விஷயம் இருக்கிறது ஹார்டஸ்ட் மெட்டீரியல் இந்த வேர்ல்டு தெரியுமா வைரம் தான் அப்படியே வந்து இது போக போக்குற ஒரு சொல்றான் அப்போ இந்த மணியான மணியினால்தான் இந்த சம்பந்த மணியால் தான் எனக்கு வீண் பழிச்சொல் அபவாரம் உண்டு அதை போக்குவதற்காக இந்த மணியை தேடி இந்த கோகைக்கு வந்தேன்னா மேலே பார்ப்பும் கஷ்டம்